ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு லண்டன் உடன்பாடு எட்டப்பட்டது பால்கன் போர் முடிவுக்கு வந்தது அல்பேனியா தனி நாடாக உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஆயிரம் பிரிட்டிஷ் போர் விமானங்கள் ஜெர்மனியின் கொலோன் நகரில் தொன்னூறு நிமிடங்கள் குண்டுமழை பொழிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இஸ்ரேலின் விமான நிலையத்தில் ஜப்பானிய செம்படையினர் தாக்குதல் நடத்தியதில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோவா தனி மாநிலமாக உருவாகியது ஆயிரத்தி ஆண்டு வடக்கு ஆப்கானிஸ்தானில் ஆறு ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் ஐயாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம்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 ஜெர்மன் கணிதவியலாளர் மற்றும் வானியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மிக்கேல் பகூன் ரஷ்ய மெய்யியலாளர் ஆயிரத்தி ஆண்டு வை வி ராவ் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குநர் நடிகர் ஆயிரத்தி ஆண்டு சுந்தர ராமசாமி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி ஆண்டு அலெக்சி லியனவ் சோவியத் ரஷ்யாவின் விண்வெளி வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வி நாராயணசுவாமி இந்திய அரசியல்வாதி புதுச்சேரி ஒன்றிய பகுதியின் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மாரிசா மேயர் அமெரிக்க கணினி அறிவியலாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜான் ஆப் ஆர்க் பிரான்ஸ் பெண் புனிதர் ஐநூத்தி தொன்னூத்தி ஆண்டு கிறிஸ்டபர் மார்லவ் ஆங்கில இயக்கி ஆறு ஆண்டு குரு அர்ஜுன் சீக்கிய குரு ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பீட்டர் பவுல் ரூபென்ஸ் ஜெர்மன் பெல்ஜிய ஓவியர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஓல்டயர் பிரான்சிய மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வில்பர்ட் ரைட் அமெரிக்க விமானி மற்றும் தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாம்பன் சுவாமிகள் தமிழக புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இக்கோ பெல்கோவிச் ரஷ்ய வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு என்ழிற்சங்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போரிஸ் பாஸ்ர்த் நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மோகன் குமாரமங்கலம் தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜெயலத் ஜெயவர்த்தனை இலங்கை அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் திரினிடன் டவாய்கோவில் இந்தியர்கள் வருகை நாள் நிக்கரக்கு வாநாட்டில் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே